முப்பத்தி ஒன்பது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிமையானது இம்மார்க்கத்தை எவரும் தம் மீது சிரமமானதாக ஆக்கிக் கொண்டால் அவரை அது மிகுத்துவிடும் எனவே நடுநிலைமையை மேற்கொள்ளுங்கள் இயன்றவற்றை செய்யுங்கள் நற்செயிலியை சொல்லுங்கள் காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடுங்கள் இதை அபு ஹுரைரா ரலியல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள்